சச்சிதானய கிருஷ்ணாய க்ளிஷ்டிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே சலைய முனசிரமூர் புருஷோத்தமசிரே நோய सहस्रनाम नाम <coughs> <coughs> निरुच्यते <जन्मजरादिशांत्याई>। <coughs> <coughs> <सुप्रसादव> प्रसन्नात्मा, சவனிய ஜன்மராசிவி சா अर्थम नमयित्ययमेव घोर ஜன்யணோ நாராயணத்துக்கு அர்த்தம் படிச்சிய यतयोस्तरागाह, நமத்தயமே சத்தாரோஷோரியமோஸ்தைஸ்தராம் உபதிஷாமி அஹமூர் இதெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம் வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அதாவது எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பின்னால் வாழ்க்கையில் இன்பமாக இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு கட்டுப்பாடோடு பற்றற்றவர்கள் அவர்கள் எல்லோரும் கேட்கட்டும் அப்படிங்கிற ஹே பவ்யமதையா எதையாக அஸ்தராத்து கேளுங்கள் சம்சார ஹோர விஷசம்ஹரணாய நாராயணாய நம இயமேவிர சத்ய நாராயணாயங்கிற நம அப்படிங்கிற இந்த மந்திரந்தான் சத்தியம் சத்தியம்னா என்னர்த்தம் நிச்சயமாக ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த மந்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கு அதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அகம் உச்சை உச்சைஸ்தராம் ஊர்துவாகுசன்னு உச்சைஸ்தராம் உபதேசாமி நான் உச்சஸ்தாயில் கையை கையில தூக்கி கொண்டு நான் உயர்ந்த குரலில் உறக்கச் சொல்லுகிறேன் உபதேசிக்கிறேன் எல்லோரும் கேளுங்கள் அப்படின்னு ஸ்ரீ நாரசிம்ம புராணத்தில் இருக்கிறத ஆச்சாரர்கள் கோட் பண்ணியிருக்க அடுத்தது நயதீதி நர்ப்ரோக்தா பரமாத்மா வியாச இவியாசவச்சனம் நரஹா நயதீத்தி நரகா நரஷப்தத்துக்கு இங்கே அர்த்தம் சொல்கிறார் ஒரு ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் வருது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே நயத்தீத்தி நரகா அதாவது எல்லாரையும் எல்லாரையும் நல்ல வழியில் நடத்துறவர் எல்லாரையும் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷியாஃப் பார்த்த சர்வசகார் பகவான் எல்லோரும் என் வழியைத்தான் பின்பற்றுகிறார்கள் என் வழினால் என்ன அர்த்தம் எப்படியாவது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறோம் அந்த வழி தப்பாக இருக்குது அது வேறு விஷயம் பணத்தால் சந்தோஷமாக இருக்கலாம் பதவியால் இப்படியே இந்த மாதிரி விஷயங்களால் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறேன் முடியல நயத்தி இத்தி நரகா நரசப்ததத்துக்கு அர்த்தம் பகவானுக்கு நரகானா சாதாரணமாக மனுஷன் அர்த்தம் இன்னொன்று பார்த்தோம் நரஹான்னா ஜீவகான்னு பார்த்தோம் இப்போ நரகான்னா ஆத்மான்னு பார்த்துருக்கோம் இதே இதுலையே நாராயணசப்தத்திலேயே இந்த இடத்துல நய நரசப்தத்துக்கு அர்த்தம் ஜென்னொர் நாராயணோ நரகா அந்த நரசப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்கிறார் நயத்தி நயத்தின்னா தர்மமார்க்கத்தில் நடத்துகிறவர் பகவானை ஒருத்தன் சரணாகதி பண்ணிவிட்டான்னா கடவுளே என்னை காப்பாத்துன்னா அவனை நல்ல வழியில் அவர் கூட்டின் போயிடுவார் மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயிபுத்தி நவச நிவே நிவேசையி மய்யேவரம் நம்சய தஷாமஹம் சமுத்தர் தா மருத்துசாக இதெல்லாம் படிச்சுருக்கோம் அதனால் இது எப்படி பகவானே நடத்திடுவாரான் அப்படி இல்லை அவர்கிட்ட போய் என்ன பகவானே எனக்கு வழிகாட்டு நான் எப்படி வாழ்ந்தால் நான் நிம்மதியாக வாழ முடியுமோ அப்படி வழிகாட்டுன்னு பிரார்த்தனை பண்ணுகிறவர்களுக்கு அவர் வழிகாட்டுறார் அவர் அனுகிரகம் பண்ணுறார் குருவை கொடுக்குறார் சாஸ்திரத்தை கொடுக்குறார் நல்ல சத்சங்கத்தை கொடுக்குறார் நல்ல பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிற பீப்புள் மாதிரி சூழ்நிலையை கொடுக்குறார் உற்சாகப்படுத்துகிறார் வியாசவச்சனம் வியாசவச்சனம் எங்கே இருக்குது தெரியாது பகவான் வியாசகி வச்சனானுசார் அப்படின்னு ஹிந்தியும் போட்டுக்காங்க எங்கே இருக்குது தெரியாது சாதாரணமாக மகாபாரதந்தான் இப்போ மகாபாரதத்தில் பார்த்தா கிடைக்கும் அது நயத்தீதி நர்ப்பிரோக்தரமாத்மா சனாத்தன பரமாத்மா நர இோ கயதி எதுனாலன்னா அவர் வழி நடத்துகிறார் வழி நடத்துகிறார் அப்படிங்கிறதுனால ஹீ கைட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அடுத்தது அசேயோ பிரமேயாத்மா விசிஷ்டிஷ்ட கிருச்சு சித்தார்த்த சித்தசங்கல்பா சிதிசனிஷ்டிச் சிந்திசா அசேய அப்ப विशिष्ट शिष्ट शुचि सिद्धा सिद्धसकल सिधन नाम पढ़ना यस्ख्याम भेदादी विद्यते, विद्यते असंख्येय யஸ்மின் சங்கியா எவரிடத்தில் சங்கியா சங்கியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நாமரூபேதாதிகி வடிமமும் பெயரும் செயல்களும் இல்லையோ ஆதீன்னு போட்டதுனால செயல்கள்னு போட்டுக்கணும் நாமரூப கர்மா நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் இந்த மூன்றும் எந்த வஸ்துவனிடத்தில் இல்லையோ அஹ அரூபம் அநாமம் அகர்ம அரூப அநாம அகர்ம ஆ நாமரூபேதை அதாவது அர்த்தம் என்னென்னா கணக்கிட முடியாதவர் கணக்கிட முடியாதவர்னால் என்ன அர்த்தம் வேற இருந்தால் தானே கணக்கு போட முடியும் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று அப்படிங்கிறார் அதாவது கணக்கு போட சன்னியாசிகளுடைய மகிமையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் இந்த ப்ர உலகத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்கிறத கணக்கு பண்ண முடியுமா இது ரொம்ப முக்கியம் இருக்கிற வஸ்துவை சொல்லலவர் இறந்தவனை நீ நினச்சி பார்க்க நனக் கணக்கு பண்ண முடியுமா கேட்குறார் துறந்தார் பெருமை துணைக்கூரின் துணைக்கூரின்னா அதுக்கு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலான்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல் கூறு என்று சொல்லுவே ஆனால் அது எப்படி இருக்கும்னா இறந்தவர்களை எண்ணிக்கொண்டு புரிந்ததை போலாகும் அற்றுன்னா போலேன்னு அர்த்தம் ஆக இறந்தவர்களை எண்ண முடியுமா ஏன்னா துறவி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன்னை இறந்தவன் ஆக்கிடுறான் அந்த கருத்ததில் இருக்குது வாழ்கிறது செ வாழ்ந்து செத்து போகிறது வேறு விஷயம் இருக்கிற போதே தன்னை செத்தவனாக நினைக்கிறது செத்தாரைப் போல் திரி தாய்மானவர் வாழ்ந்துட்டே இருக்கான் அதனால தான் ஜீவன் முக்தகா ஜீவன் மிருத்தகான்னு இருக்கும் வாழ்ந்துட்டே இருக்கான் செத்து போயிட்டான் உடம்பு எல்லாம் தாரயன் நச்சிித் தயுத்த மன்னேத்தான் புரிஞ்சுக்கணும் சங்க அதனால் இங்கே என்ன சொல்கிறார் நாமங்கள் இல்லாதவந்து வஸ்து அசேய நேரத்தை அசேய அதுக்கு கிடையாது அசியேய ஆஹா எஸ்மின் சங்கியா நாமரூபேதாதி ந வித்தியதே இது அசங்கியேயா சரி அடுத்தது அப்பிரமேய சப்தத்துக்கு அர்த்தம் அப்பிரமேயங்கிற நாமத்துக்கு அசங்கேயாய நமஹா கணக்கிட முடியாதவர் அப்படின்னு சொன்னாலும் போகிறோம் கணக்கிட முடியாதவர் அளவிட முடியாதவர் வேற்றுமை இல்லாதவர் இரண்டற்றவர் எங்கும் நிறைந்தவர் எப்படி வேணாலும் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் ஆஹா அசங்கியேய சாதாரணமாக சங்கியான்னால் எல்லாேருக்கும் தெரியும் எண்ணங் நம்பர்ன்னு அர்த்தம் கணக்கு போடுறது ஏக்கம் டு த்ரீ சுவாரி ந சங்கியா அந்த அந்த நம்பருக்குள்ள அவர் வரமாட்டார் ஏகாச்ச தசசிரஞ்ச அயுதஞ்ச நியுதஞ்ச பிரயுத்தஞ்ச அர்தஞ்ச நியர்ஞ்ச சமுதிரஸ் மத்தியஞ்சாந்த் பராத தன்மே மனிவசங்கல்பமஸ்தூ வேதம் சொல்கிறது ஏகாச்ச இல்ல கணக்கெலாம் போட்டு கடைசியில் வந்து என்னென்னா முடியாது விநாயக சாஸ்திரத்துலேயும் கடையிலையும் வரும் கடைசியில் இப்படி வரும் கோட்டி கோட்டின்னு வரும் அப்புறம் அனந்தான்னு ஆரம்பிச்சிடும் கடைசி முடிகிற போது அனந்தபர சௌக்கியதாய நமஹா அதோட விநாயக சாஸ்திரம் முடிஞ்சு போய்டும் அனந்தபர சௌக்கியதாய நமஹா இப்படிதான் ஞாபகம் எப்போது நிறைய பண்ணுது கோடி சூரிய பிரகாஷா எனமஹா கோட்டி சந்திரன் நிபாரணா ஃபனாமண்டல சாஹிரபடிராஜகிருத்தாசனாயநடி நம்பர்லாம் ஒரு மரிஷிய துவாசோதண்டோர் தண்டாய நம்த்வாதநிக்கேதனாயந்ரயதாவிதாபிண்ண விஸ்வதேவாதிதேவதாயநதுதேந்திர பிரபவாயநம சதுரசமனு பிரபவே நம ஏதோ ஏதோ ஞாபகத்துக்கு சொல்கிறேன் லக்ஷார்ச்சன பண்ணா தான் இதெல்லாம் படமாக சொல்லு லக் விநாயக சதுர்த்திக்கு சொல்லி சொல்லி மறுபாடம் பண்ணிவிடும் அப்புறம் அவளை தான் கண்ணு மூடின்ட்டு இந்த பக்கம் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே சொல்லிவிடும் ஆயிடும் அப்ரமேயா ஆத்மா படிச்சுவிடும் அப்ரமேயா ஆத்மா ஸ்வரூபம அப்புறமேயாத்மா ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்ரமேயோ ஸ்வப்பிரகாஷோ பத்மநாபோ மரப்பிரபு அங்கே என்ன பார்த்தோங்கிற ஞாபகம் இல்லை இல்லாட்டி அங்கே போய் பார்க்கணும் நம்ம அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னார் இங்கே என்ன சொல்கிறார் அப்பிரமேயா ஆத்மா அஸ்யஸ்வரூபம் அதனால் அது வந்து பிரமா அதாவது பிரமாணத்துக்கு விஷயம் இல்லைன்னு அர்த்தம் அதாவது எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறிவை தரக்கூடிய கருவிக்கு பொருளாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அளவிட முடியாதவருங்கிற அர்த்தமும் இருக்குது கணக்கிட முடியாதவர் அளவிட முடியாதவர்னு சொல்லிவிடலாம் ஆனால் ஆத்மா ஸ்வரூபம் அப்ரமேயா அப்ரமேயா அப்ரமேயாத்மானு இருக்குது மந்த்ர இதில் ஸ்லோகத்தில் அப்ரமேயா ஆத்மா ஆத்மானா ஸ்வரூபம் அதனால் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் அதனால் இதை வந்து ஒரு பொருளாக பார்க்க முடியாது மே மேயம்னு சொன்னாலும் பிரமேயம்னு சொன்னாலும் ஒன்று தான் மேயம்னா அறியப்படுவதுன்னு அர்த்தம் பிரமேயம்னு சொன்னால் நன்றாக அறியப்படுவதுன்னு அர்த்தம் அப்பிரமேயம்னால் கொஞ்சம் கூட நன்றாக அறிய முடியாது ஏன்னா அரூபத்துவாத் அது கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ நாக்குக்கோ மனசுக்கோ எதுக்குமே அது விஷயமாகாது ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னா அதுதான் எல்லா பிரமாணங்களை எல்லா பிரமேயத்துக்கு எல்லாத்தையும் அதுதான் பிரமேயம் பண்ணுறது அது வந்து சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப் ஆப்ஜெக்ட்லாம் இல்லையா அறி அதாவது அறிபவனை அறியப்படும் பொருள்கள் அறிய முடியாது ஆ அப்பிரமேய ஆத்மா எண்ணுதற்கு எட்டா எழிலார் அதனால் வடிவமற்றவர் அதனால் அப்பிரமேயா ஆத்மா அதாவது பிரமேயம் பண்ண முடியாது ஆனால் என்னென்னா சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா பிரமேயம் பண்ண முடியாது ஏன்னா அதுதான் பிரமாத்திரு பிரமேய பிரமாணங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்குது அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு அனைத்திற்கும் அதுவே ஆதாரமாக இருப்பதால் அதை அறியப்படு பொருளாகவோ அறியப்படு பொருளாகவோ அறியப்படு பொருளாகவோ அறிவாகவோ அறிவதற்குரிய கருவியாகவோ அறிய முடியாது அத்தனைக்கும் அதுதான் சப்ஸ்ட்ராட்டமாக இருக்குது அந்த அர்த்தத்தில் சொல்கிற அப்ரமேயாத்மா இதிலிருந்து பார்த்தா கடைசியில் என்ன தெரியும்னா அகம் அகம் அப்ரமேயா அகமேவ அப்புறமேயா என்னை வந்து கண்ணோ மூக்கோ நாக்கோ என்ன நான் தான் கண்ணு மூக்கு நாக்கா அறிகிறேன் ஆனால் எனக்கு என்ன இருக்குது ஃபார்ம் இருக்கான் தான் ஃபார்ம்லெஸ்ஸாக நான் ஃபாமோடு சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கேன் இந்த பிரம்மசூத்திரத்தில் இப்போ ஒரு விச்சாரம் பண்ணிட்டுருக்கோம் அதாவது இந்த சாஸ்திரத்தில் வந்து சொல்கிறது பகவான் வந்து திட்டமிட்டார் பிளான் பண்ணார் சிருஷ்டிக்கு அப்படின்னு சிருஷ்டிக்கு பிளான் பண்ணார்ங்கிறது மேட்டராக கான்ஷியஸ்னஸ்ஸா அப்படின்னு விசாரம் மேட்டர் வந்து சிருஷ்டிக்கு பிளான் பண்ணித்தா கான்ஷியஸ்னஸ் பிளான் பண்ணித்தா மேட்டரே பிளான் பண்ணித்துன்னு சொன்னால் அது இனர்ட்டு அதை எப்படி பிளான் பண்ண முடியும் கான்ஷியஸ்னஸ் பிளான் பிளான் பண்ணித்துன்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் மாடிஃபை ஆகுமா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணுற எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சன்னியாசம் வாங்கிகிட்டே சும்மா இல்லை மூளையை வந்து எல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்கு இல்லை சைத்தன்யமாக சைத்தன்யமாக மாயாவா அவா பாஷையில் பிரதானம் இப்படி சொல்லி நல்லா இது பண்ணுற எதுக்கு சொல்கிறேன்னா அது பிரமேயம் பண்ண முடியாது அவ்வளோதான் முடிஞ்சது அதுதான் அதனுடைய நேச்சர் ஸ்வரூபம்னா கடவுளுடைய ஸ்வரூபம் விஷ்ணுவினுடைய ஸ்வரூபம் என்னதுன்னா அப்பிரமேயா அப்பிரமேயோ அப்பிரமேயாத்மா விசிஷ்ட படிக்கலாம் சிஷ்டம் சாசனம் அதிசயே சர்வம் அது விசிஷ்டர் அதிசயே அத்த விஷி எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவன் அனைத்திற்கும் மேலாக இருப்பவன் என்ன விண்ணாளும் தேவருக்கும் மேலாய வேதியனை அப்படின்னு பாடுவார் மாணிக்கவாச்சர் ஆகினால எல்லாவற்றுக்கும் அனைத்திற்கும் அப்பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் சொல்கிறார் விசிஷ்டா விசிஷ்டான்னா கூடியன்னு அர்த்தம் சாதாரணமாக விசிஷ்டா விசிஷ்ட அத்வைதம் என்ன அர்த்தம்னா அத்வைதம் அத்யதத்தில் விசேஷமான அத்வைத்தம்னா அப்போ விசிஷ்ட அத்வைத்தம்ங்கிறது நாராயணனுடைய ஸ்வரூபம் அத்வைத சித்தாந்த அத்வைதம் இல்லைது அத்வைத சப்தத்தை வா யூஸ் பண்ணுற அத்வைத்தம்னு சொன்னால் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதான்னு அர்த்தம் ஒப்பு இலி அப்பன் ஆகையினால தனக்கு சமமாகவோ மேலேயாகவோ கிடையாதுன்னு அர்த்தம் தனக்குவமை இல்லாதான் ஒப்பிலா மணி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் அவள் சொல்கிற விசிஷ்ட அத்வைதம் விசிஷ்டம்னா என்ன அதாவது தன்னிகரற்ற அந்த நாராயணன் அறிவுள்ளதையும் அறிவு இல்லாததையும் த உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் தன்னிகரற்ற ஒரு தத்துவம் இருக்குது அதுதான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த தன்னிகரற்ற தத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சிதச்சித் விசிஷ்டகா சிதச்சித் விசிஷ்டா அசோ அத்வை ஸ்ரீமன்னாராயணா ஸ்ரீமன்னாராயணன் சித்தையும் அச்சித்தையும் உடையவனாகவும் சிதச்சித் விலட்சணனாகவும் அத்வைத்தமாகவும் அதாவது அர்த்தம்னா என்ன தன்னிகர் அற்றவனாகவும் இருப்பதால் அவன் விசிஷ்டாத்வைஸ்வரூப்ப விசிஷ்டாத்வை நம்ம சொல்ற அத்வைதம் வேற அவ சொல்ற அத்வைதம் வேறு அது ஈஸ்வர லக்ஷணம் ஈஸ்வரன் என்ன இருக்காருன்னா ஜட பொருள் எல்லாம் வியாபிச்சிருக்கார் சேதனத்தில எல்லாம் வியாபிச்சிருக்கார் ஆனா சேதனை அச்சேதன வதிரிகர்த்தம் வேற இங்க என்ன சொல்றாரு சர்வம் அதிசயத்தை அவனுக்கு அவனுக்கு மாதிரி சிறப்பான விசிஷ்ட சப்தத்துக்கு சிறப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது விசேஷங்கிறதுலருந்தான் விசிஷ்டம்னு வந்திருக்கு ஆனால் ந அத்வைத சித்தாந்தத்தில் ஆதிசங்கர் உபதேசம் பண்ணுற சித்தாந்தத்தில் நிர்விசேஷ பிரம்மன் அவர்கள் நிர்விசேஷத்தை ஒத்துக்கிறது இல்லை விசிஷ்டாத்வைதிகள் நிர்விசேஷம் நிர்குணம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு வேறு அர்த்தம் வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக நிர்விசேஷத்தை நிராகரணம் பண்ணுகிறார்கள் சரி சர்வம் அதிசேத்தே அனைத்திலும் மேலோங்கி இருக்கின்றவன் அத்தா எனவே விசிஷ்டா அவன் விசிஷ்டமாக இருக்கிறான் சரி அடுத்தது ஓம் விசி இப்போ என்னெல்லாம் பார்த்தாச்சுன்னா அசங்கேயா எனம அப்புறமே ஆத்மனே நமஹா அப்புறம் விசிஷ்டா எனமாக शिष्टकृत, शिष्टकृत அடுத்தது ஷிஷ்டித் அப்புறம் ஷுச்சி ஷிஷ்டம் ஷாசனம் தோத்தி ஷிஷ்டி सामान्य பாலையீட்டு வந்தவன விஷேஷவச்சன்கு காஷா இணை எதா திஷ்டகத் ஷிஷ்டம் ஷிஷ்டம் நாசனம் ஷாசனம் நட்டம் மக்கள்னால் இப்படி தான் வாழணும் மக்கள்லாம் இப்படி தான் வாழணும் அப்படின்னு அரசாங்கம் வந்து சட்டம் போடுறது ஆக பகவான் நம்மளையெல்லாம் ஆணையிடுகிறார் சாசன கர்த்தா சாசன கர்த்தா இப்படிலாம் வந்து தர்மத்தையெல்லாம் வந்து கொடுத்துருக்கார் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏத்தானோ சாசனம் உபநிஷத்தில் படிக்கிறோம் சாஸ்திரத்துக்கே ஒரு லட்சணம் சாசனாத் சாஸ்திரம் நம்மளை கட்டளை இடறது நீ இதை பண்ண சத்தியம் வத தர்மஞ்சரா அப்படின்னு கட்டளை இடுறது நான் தம் வதேத் அப்படின்னு விதி நிஷேதங்களை சொல்கிறது விதியை உபதேசிக்கிறது ஆகினால சாசனாத் சாஸ்திரம்னு சொல்லுவோம் ஆ சாசனம் சிஷ்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் சாசனம் தற்கரோத்தி சாசனத்தை செய்கிறார் ஆகையினால சிஷ்டக்கிறது கட்டளையைச் செய்பவர் கட்டளை இடுபவர் அப்படி போடணும் இன்னொரு அர்த்தம் சிஷ்டான் கரோத்தி பாலயத்தீ இது வா சிஷ்டான் என்ன பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதம் சொல்கிறோம் இல்லையா அதே தான் சிஷ்டி சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம்னு சொல்லுவார் ஆ சிஷ்டான் கரோத்தின்னா என்ன அர்த்தம் நல்லவர்களை பாதுகாக்கிறார் அவன் பண்ணி நல்லவனாம் தர்மத்தை பண்ணியிருக்கான் தர்மம் தான் அவனை காப்பாற்றுறது அவன் சொல்லிட்டான் நான் காப்பாற்ற போகிறதில்லை நீ கட்டளை இட்ருக்கே நான் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறேன் ஜென்மாந்திரத்தில் ஏதாவது பண்ண பாவம் இருந்தால் கஷ்டம் வந்தால் வந்துட்டு போகிறது இப்போ எனக்கு தைரியம் இருக்குது கஷ்டத்தை எல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி எனக்கு இருக்குது அது பகவான் நான் பூர்வ ஜென்மாவில் பண்ண புண்ணியத்தினால அதுக்கு பகவான் கட்டளை கட்ட கடமைப்பட்டிருக்கார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்னை காப்பாற்ற வேண்டியது ஓம்பொறுப்பு நான் வேலை பண்ணிட்டுருப்பேன் நான் நீ சொன்ன வேலையை தான் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம் அஸ்தராக எதையஹா அஸ்தராக எதையஹா பவ்யமதயா அதை தெரிஞ்சுன்னு புருஷார்த்த நிச்சயத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஏதாவது ஜென்மாந்திரத்தில் நான் தப்பு பண்ணியிருந்தேன் பாவம் பண்ணியிருந்தா அது இந்த ஜென்மாவில் வேலை செய்யலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இப்போ வந்து பகவானுடைய அனுகிரகத்தினால் எப்படி இருக்கேன் என்ன காப்பாற்ற வேண்டியது யாரோட பொறுப்புன்னு பகவானோட பொறுப்பு அஹ் ஷிஷ்டான் கரோதி ஷிஷ்டான சிஷ்டர்களை செய்கிறார்ண்ணா எப்படின்னா பாலயத்தீது வா ஷிஷ்டான் கர்த்தி பாலயத்து ரெண்டாவது அர்த்தம் அது பாலயத்து அதனால் ஷிஷ்டகிருது ஷிஷ்டான் கர்த்தி பாலயதி கரோங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பாலயத்து அது என்ன சுவாமி கருவத்தின்னா பாலைத்திங்கிற எப்படி இதை டிரை டிரைவ் பண்ணுறேன்னா தாத்து நாம் அநேக்க அர்த்தத்துவார்த்தம் அவர் வச்சிருக்கோம் நானாக பண்ணுறேன் சங்கராச்சாரியர் பண்ணியிருக்கார் கருவத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா அவனை அவ அதாவது நல்லவனை நல்லவனாகவே வச்சுக்கிறார்னு அர்த்தம் நல்லவனை நல்லவனாகவே வச்சுக்கிறாருனா என்ன அர்த்தம் அவனுக்கு கா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாருங்கிற அர்த்தம் கொண்டு வரார் அதை டிரைவ் பண்ணுறோம் யன விஷேஷவனா எதா தோஷ்டாண்டி ஜஸ்டிஃபை பண்ட்ரர் இந்த தாத்து கிரு தாத்து சயவச்சனா விஷேஷவச்சனா அப்படின்னா வெரைக்கட்டைய பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரைவு கிட்டே எடுத்துட்டு வானு அர்த்தமான் அது சொல்கிறார் உதாரணம் குரு காஷ்டானி இத்தியாகரணே ஆகரணே எடுத்துட்டு வந்து அர்த்தம் இது நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் நம்ம வழக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ தோணலை நம்ம வழக்கத்தில் இருக்கிறத ஏதாவது கண்டுபிடிக்கணும் சொல்கிறான்ல அது அவன் கையில் சொல்லுங்கிறான் இல்லையா சொல்கிறான்ல இந்த ஊரில் ஆ அது இன்னும் ஸ்ரீலங்காவில் போனால் அதுலெலாம் நம்ம கையை போடக்கூடாதும்பான் இனி ஒன்று யாரும் கைப்பட இல்லை இல்லை அந்த விஷயத்தில் தலையிடப்படாதுன்னு அர்த்தம் அது எப்படி தலையிடுறதுனா என்ன எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குது பாருங்க தலையிடுறதுன்னா அதுக்கு அர்த்தம் தலையிடுறதுன்னு அர்த்தம் இல்லை தலையிடாதேன்னு அர்த்தம் என்னத்த சொல்கிறது தலையிடாதே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அதை பற்றி நீ பேசாதே அப்படின்னு அதுக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணும் என்னப்படி நம்ம நிறைய விவகாரத்தில் இந்த வாட்சியார்த்தம் லட்சியார்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது அதை அப்படியே எடுத்துட்டால் என்ன பண்ணுறது தினமும் படிக்கிறது நம்ம பேசு விவகாரத்தில் நிறைய இருக்குது நியூஸ் பேப்பர் பார்த்தா ரொம்பவே இருக்குது அதாவது அந்த இந்த சோசியல் மீடியாலாம் போடுறான் பார்த்தாலும் கீழே ஒன்று போட்டிருப்பான் அதுக்கும் இருக்குது சம்மந்தமே இருக்காது அப்படி வரதா இல்லையா எப்படியாவது உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போடுறான் கடைசியில் அதை தேடிட்டு அது எப்படா வரப்போகிறது வரப்போகுதுன்னா கடைசி வரைக்கும் வராது நம்ம ஊரில் அந்த மோடி வித்த காட்டுறோம் இப்போ இந்த விட போகிறேன் என் பாம்பையும் சண்டைக்கு கடைசி வரைக்கும் விட முடியாது என்ன வெட்டுதுன்னு வச்சுங்களேன் அது ரெண்டும் போயிடும் அதை வச்சு தான் அவன் பழப்பே நடக்கிறது அது எப்படியோ டைவெர்ட் பண்ணி நம்மள்ட்ட ஏதோ பைசா வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவான் அது மாதிரி தான் ஆஹா இந்த தாத்து கிரு தாத்து சாமானிய வச்சனாக விசிஷ்டவச்சனாக சாமானிய வச்சனாக கரோத்தின்னா செய்கிறான்னு அர்த்தம் விசேஷவச்சனாக திருஷ்டாங்கிறார் விசேஷமாகவும் நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோங்கிறார் எங்கேன்னா கா குரு காஷ்டானி அப்படின்னு விவகாரத்தில் இருக்குது விரகுக்கட்டையை பண்ணுப்பா எப்படி விரைக்கட்டையே பண்ணுப்பா அப்படின்னா விரைக்கட்டையை பண்ணுன்னா என்ன அர்த்தம் நம்ம சொல்கிறோம் இல்லையா வெட்டின்ட்டு வாடான்ண்ணா பாருங்க கொஞ்சம் யோசித்தா எல்லாம் வந்துவிடுறது ஆனால் வெட்டின்னு தானே வர சொன்னேன் வெட்டத்தானே சொன்னேன் அப்படின்னா அதை கட்டின்ட்டு வரான் வெட்டினதெல்லாம் அப்படி தூக்கி விடுமுன்னா அதை எடுத்து ஒரு கட்டு கட்டி இந்த கிராமங்களெல்லாம் அந்த விறகு கட்டையெல்லாம் அந்த கொடியெல்லாம் பிடுங்கி அதை கட்டுவா இருக்கட்டும் காஷ்டா நீத்திய ஆகரணே யதா அதில் எப்படி இருக்கோ தத்வத்து இதிவா சுஷ்டகிருத்து அப்படி எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிறார் இதிவா சுஷ்ட அதுதான் சரி நிரஞ்சனா சுச்சிஹி சுச்சிஹின்னா என்ன அர்த்தம்னா சுச்சியே நமஹா இதுக்கு முன்னாடி என்ன சுஷ்டகிருத்தே நம அழுக்கு நிரஞ்சனஹான்னா அர்த்தம் மாசற்றவர் அழுக்கற்றவர் எப்பவுமே என்னென்ன நித்திய பூத்தஹா எப்போவுமே சுத்தமாக இருக்கு பூத்தாத்மாலே முடிஞ்சு வடுத்தது பூத்தாத்மா பரமாத்மாச்சா இங்கே பார்த்தோம் அப்போ இங்கே சுச்சிகின்னா சுத்தமாக இருக்கிறவர் சுச்சையே நமஹா அப்படின்னா நமக்கு என்ன தோணும்னா பகவான் சுத்தமாக இருக்கிறவர் நினச்சா நம்மளும் என்ன ஆகும்னா நமக்கு நம்மள்கிட்ட நிறைய இது இருக்கே அதாவது பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நமக்கு எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ சாஸ்திரங்கள்லாம் படிக்க படிக்க இந்த ஜென்மா பூர்வ ஜென்மா அதெலாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு பயம் வந்துவிடும் ஏன்னா நேச்சுரலாக இருக்கிறது ஒன்று இருக்குது சாஸ்திரம் வந்து கட்டுப்படுத்துகிறது உன் மனம் போன போக்கில் நீ வாழப்படாது அப்படிங்கிற போது நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்போ நான் எதாது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க குற்ற உணர்ச்சி வந்துவிடுறது இந்த குற்ற உணர்ச்சி வந்துவிட்டால் என்ன சொல்கிறானா நான் எல்லாம் பாபி ரொம்ப அழுக்கு என் மனசு முழுக்க அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிப்பா சில பேர் மனசு முழுக்க தான் அழுக்கா இருக்குது நீதும் அழுக்கா இல்லையே உன் துணி அழுக்கா நீ அழுக்கான்னா புரியுறதா இப்படி சொல்லி நான் தப்பாக இது இதுக்காக சொல்லலை நம்ம இது வேதாந்த சாஸ்திரப்படி நான் அத்தியாசம் பண்ணிக்கிறது அதே மாதிரி நான் நான் ரொம்ப ப்யூர் ஆகிட்டேன் அப்படின்னா நீ ஒரு நாளும் ப்யூராக ஆக முடியாது இம்பியூராக ஆக முடியாது கங்கையில் போய் குளித்தேன்னா கங்கையில் குய் குளித்தேன் எல்லா சர்வ பாபங்களும் போயிடுச்சு அப்படின்னா அப்போ முன்னால் நிறைய பாபம் இருந்தது கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபம் நிறைய இருந்தது கங்கையில் போய் குளித்த உடனே என்ன ஆயிடுத்து சர்வ பாபமும் போயிடுது அப்போ பாபம் வந்து போச்சான்னா நாதே கசிய சித் பாபம் ந ஜைவசுகிருதம் விபூ ஞானம் தேனமுஹந்தி ஜந்தவகா ஜாக்கிரதையாக சொல்லணும் ஏற்கனவே பாபத்துக்கு பயப்படுறதில்லை நிறைய பேர் புண்ணியத்துக்கு ஆசையும் படுறதில்லை பாபத்துக்கு பயப்படுறதும் இல்லை ஆனால் என்னென்னா ஒரு லெவலில் அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணேன்னு சொல்லப்படாது பாபம் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாப புண்ணியத்தை கடந்தது பாப புண்ணிய சாட்சி பாப புண்ணிய விலட்சணா இது அடுத்த பாடம் இது ஞான பாடம் கர்மகாண்டத்தில் ஜாக்கிரதையாயிரு சமூகத்துக்கு எப்போவுமே பயப்படணும் சமூகத்தில் எல்லோரும் ஒழுங்காக இருந்தால் ஆகணும் இப்போ இந்த புண்ணிய பாப்பங்கிற கான்செப்ட் இல்லைன்னா சமூகம் கெட்டு போய்டும் ஆனால் அதே சமயம் இண்டிவிஜுவலாக நான் வந்து பாப்பி நான் பாபி. நான் வேறு பாப்பின்னு நினச்சிட்டுருக்கேன் இன்னொருத்தான் பாப்பியும் கத்துகிறான் என்ன எனக்கே தெரியும்ப்பா நான் பாபின்னு நீ வேறு சொல்லணுமாக்கும் அப்படின்னா அப்போ பாப்பியும் இல்லை புண்ணியசாலியும் இல்லை அது புரிஞ்சுக்கணும் புண்ணிய பாப்பே விதூய உபனிஷத்து சொல்கிறது கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவமிதி நான் ஏன் புண்ணியம் பண்ணாமல் போனேன் நான் ஏன் பாவத்தை செஞ்சேன் அப்படிங்கிற ரெண்டும் உபே எனது கிமஹகம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவம் தீ சய ஏவம் இந்த ரெண்டும் ஆத்மான இது வந்து அவனை அவனை டச் பண்ணாது அஸ்பரிஷ யோகா மாண்டூகி புருஷத்தில் வரும் அதனால் இதெல்லாம் இவனை டச் பண்ணாது அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா சுத்தஹா பகவான் ஒரு நாளும் மாசில்லாதவர் மாசிலாமணி அஹுச்சையே நமஹா அடுத்து சித்தா சித சித்தா நத்தியமான அர்த்த அள சத்தியா இது சித்தா எல்லாம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு இண்டும் அனைத்தையும் உடையவர் சித்தகான்னு சொன்னால் என் அர்த்தம் நிர்வத்தகா எல்லாவற்றையும் மு அதாவது அனைத்திலிருந்தும் விடுபட்டவர் அப்புறம் வந்து என்னென்னா இந்த முயற்சியெல்லாம் போராட்டங்கள் ஓய்ந்தவர் நம்மளாம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் போராடிண்டே இருக்கும் போராடுகிறேன் என் போராட்டம் என்றைக்கு ஓய்வுமோ தெரியலையே கடவுளே அப்படிங்கிறா இல்லையா சில பேர் நான் இப்போ வந்து எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் எப்போ வேணாலும் சரி இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் அதனால் அவனு இனிமே எனக்கு ஒன்றும் அடையிறதுக்கோ வர்றதுக்கோ இன்னும் தேவையில்லை அப்படின்னு யாராவது சொல்கிறாளான்ண்ணா அப்புறமும் வந்து சொல்கிறாள் சுவாமிஜி என் பேத்திக்கு கல்யாணம் ஆனால் ஆசீர்வாதம் பண்ணும் என் பேத்தி வந்து கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுத்து அனுகிரம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணும் சரி அவாதான் பேத்தி அவா பார்த்துப்பா அப்படின்னு நான் தப்பாக சொல்லலை சன்னியாசிகளெலாம் இப்படிதான் பேசுவான்னு சொல்லுவேன் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஆமாம் ஆனால் உண்மை என்னன்னா எல்லாம் இனிமேல் என்ன இன்னும் இனிமேல் அது ஒன்று நடக்கணும் அதுக்கு ஒரு நடக்கணும் இந்த ப்ரேயர் வந்து கண்டின்யூஸ் என்ன ப்ரே ப்ரேயருக்கு இருக்கே தவிர ப்ரேயர் கண்டின்யூஸ் ஏதாவது பிரார்த்தனைக்கு எதாவது ஒரு சப்ஜெக்ட் வேண்டாமோ சொல்லுவாள் இந்த ஆச்சாரிகளை எல்லாம் பார்க்க போகிறபோது சில பேர் சொல்லுவாள் நீ ஏதாவது இருந்தால் சொல் இவன் அப்போ தான் யோசிப்பான் ஏதோ அவர்கிட்ட போனால் ஏதோ சொல்லணும் போல இருக்கு இது தப்பி தவறி எனக்கு ஞானம் வேணும் மோட்சம் வேணும்னு யாராக கேட்டுருவாளான் அப்படி எல்லாருமே கேட்க ஆரம்பித்தா நமக்கு என்ன வேலைன்னு அவரும் கிளம்பி போய்டும் எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்தாச்சு அப்படின்னா வேதாந்த கிளாஸ் தான் நடக்கணும் அந்த பூஜை இந்த பூஜை நடந்துட்டே தான் இருக்கேன் ஆஹா என்னென்ன அர்த்தமான அர்த்தம் அஸ் அஸ்தி இது சித்தார்த்தா ஆஹா நிர்வத்தகா என்ன அர்த்தம்னா சம்பநகா ஹிந்தியில் போட்டுக்கு பாருங்க சம்பன்ன அதாவது அவருக்கு வேண்டிய பொருள்லாம் அவர்கிட்ட இருக்குது எல்லாமே அவராக இருக்கிற போது அவர் எந்த பொருளை விரும்புவார் சொல்லுங்கள் பாப்பா எல்லா பொருளுமே அவராக இருக்கிற போது என்னது என்னம்மா கடையெல்லாம் இருக்குது டி நகரே அவர் தான் என்னத்துக்கு இந்த விஷயத்த சொல்லுவான் டி நகரே அவர் தான் செல்வரத்தனமோ என்னமோ சரவணா ஸ்டோர்ஸோ என்னவோ வச்சுக்கோங்க எல்லாமே அவராக இருக்கிறவோ அவர் எதை போய் அடைய போகிறார் அதான் சொல்லுவார் ராமகிருஷ்ணபுரம் சொல்லுற திருஷ்டாந்தத்தில் வரும் அதாவது ஒரு கடையில் பொருளை விற்கிறவனும் அந்த பொருளை அனுபவிக்கிறது இல்லையாம் அந்த பொருளை அனுபவிக்கிறது இல்லையா விண்டோ ஷாப் பண்ணுறான் பாருங்க ஈஸ் தி பெஸ்ட் பர்சன் போய் பார்த்துட்டு வந்து இப்படிலாம் ஒரு சாமான் இருக்குது ஓல் இருக்குது பைசா எடுத்துகிட்டு போகப்படாது இந்த க்ரெடிட் கார்டு அது இது ஒன்றும் எடுத்துகிட்டு போய்விடாது எடுத்துகிட்டு போகாமல் சும்மா வேடிக்கை என்ன பண்ண போகிறேன் நான் டீ நகரில் சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வரப்போறேன் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சது அப்புறம் அங்கே யாரோ அந்த கடை வாசலில் எவனோ ஃப்ரீயாக லட்டு கொடுத்துட்டு இருந்தான் அதையும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டான் எவ்வளோ சௌகரியமாக இருக்குது வரும் சித்தார்த்தா நம்ம என்னென்ன சாத்தியார்த்தா நம்மளாம் என்னென்னா ஏற்கனவே அர்த்தம் இருக்குது அப்புறம் என்னதுன்னா இன்னும் அர்த்தம் வேணும் கோயில் கட்டணம் கொடுங்கோ என்ன அதுக்கு கொடுங்கோ இதுக்கு கொடுங்கோ சாத்தியார்த்தா சித்தார்த்தா சித்தார்த்தா காப் என்னதுன்னா சாத்தியார்த்தா எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் எனக்கு தேவை இருக்குது அப்போ சாத்தியார்த்தா அர்த்தியமான அர்த்தம் அதாவது எல்லா அனைவராலும் கே பிரார்த்தி அர்த்தியமான அர்த்தம் பொருளை நிறைய வேணும்னு நினைக்கிறாள் அதெல்லாம் இவருக்கு எல்லாருக்கு சமுத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் யார் சமுத்திரத்தில் இருக்கிற சமஸ்த ரத்னங்களும் யாரோட ஸ்வரூபம் ஹோ தாரம் ரத்ன தாத்தமம் நம்ம தான் ப்ரொசஸ் பண்ண பார்க்குறோம் பொசஸ் பண்ணிட்டு இது என்னது இது படமெல்லாம் வச்சுன்னு வச்சுக்கோங்க இது வெங்கடாஜபதி பணம் இது என் பணம் வச்சுப்போமா இல்லையா அத்தனை பணமும் அவர்தான் எப்படி அதில் சொல்லலாமா சொல்லப்படாத யோசிச்சு பாருங்கோ இந்த உடம்பே அவருது இல்லையா அப்படி நினச்சா என்னன்னா அப்படிலாம் இல்லை இது என்னது அது அவருது ஆனால் அவரு உங்கள்கிட்ட இருக்கிறதும் அவரு தான்ப்பா அவர் அவர் அத்தனை நீ அவரேவாக தான் இருக்குது அது புரியறதில்லை உனக்கு நல்லா பேதப்படுத்தி பார்க்குறேன் ஆஹா அதனால சித்தார்த்தா உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சத்தியகாமகா சத்தியகாமகான்னா பகவான் நினைச்சதெல்லாம் அப்படியே வரும் பிராப்தி பிராகாமியம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சித்தியெல்லாம் சர்வசாதாரணாம் ஆஹா சித்தார்த்தா அர்த்தானா பொருள் அர்த்தானா பொருள் சித்தகா அர்த்தா எப்பொழுதுமே அடையப்பட்ட பொருளை உடையவராக அவர் இருப்பதால் சித்தாத்த அவருக்கு பெயர் சித்தா நம அடுத்தது சித்தசல்படிக்கலாம் சித்தா நஷ்ப சங்கல்பா அந்த சத்தியல்பு சித்தஹா இதே தான் சத்தியசங்கல்பகா தான் அங்கே சத்தியகாமா அடுத்தது சத்தியசங்கல்பகா போடுறார் அதேதான் சேம் மந்திரம் பாருங்கள் சத்யகாம சத்தியசங்கல்பா சித்தஹான்னா என்னர்த்தம் அடையப்பட்டது சங்கல்பகா எல்லாம் எனவே அவர் சித்தசங்கல்பகா என்று சொல்லப்படுகிறார் அ சித்தஹா அர்த்தா சித்தசங்கல்பகா ச சங்கல்பகாங்கிறதுக்கு இங்கே நம்ம அர்த்தம் என்ன பண்ணணும்னா ஆனந்தகான்னு போடுறது நல்லது அதாவது எப் அடை ஆனந்தத்தை அடைய வேண்டியது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்டை வாங்கி அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு பொருளை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செல்ஃபோனை புதுசாக வாங்குறான் வாங்கினதே வாட்சின்னு என்ன பண்ணுறான் ஆஹா இது என்னெல்லாம் இருக்குது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இப்படி தட்டி அப்படி தட்டி அதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறானோ இல்லையோ அதுதான் இங்கே சங்கல்பங்கிற அர்த்தம் ஆக எல்லாம் எல்லா பொருளும் அவர் இருக்குது எல்லா பொருளும் அவரே அவர் அவர்கிட்டே இருக்கிறது எல்லா ஆனந்தமும் அவராகவே இருக்கிறார் அதை வேறு விதமாக சொல்கிறது சித்த சங்கல்பா சித்தார்த்தா சித்த நம்ம சங்கல்பத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறோம் சாதாரணமாக சங்கல்பம்னா முதல்ல இதை பார்த்த உடனே இது நன்னாக இருக்குதுங்கிறோம் அதுக்கு பெருந்தான் சங்கல்பம்னு சொல்கிறோம் ஏற்கனவே இப்போ நம்ம படிச்சுட்டுருக்கோம் சங்கல்ப சப்தத்துக்கு இந்த மனு மனுஸ்மிருதியில் படிச்சுட்டு இருக்கோம் சங்கல்ப மூல காமகா சங்கல்பம் மூலம்தான் காமம்னு படிக்கிறோம் அதே மா அதே தான் இங்கேயும் இங்கே அப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல சங்கல்பங்கிறதுக்கு அர்த்தம் அங்கேயும் நான் சொல்லியிருக்கேன் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே அது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அதுக்காக நான் உழைக்கிறேன் எப்படியோ அதை அடையிறேன் அனுபவிக்கிறேன் அதனால் சித்த சங்கல்பகான்னா ஆனந்தம் அவருக்கு எல்லாமே எப்போவுமே நன்னாக தான் இருக்குது இறைவனுக்கு எதுவுமே குறையாகவே தெரிகிறது இல்லை சித்த சங்கல்பா அதுக்கு சத்தியசங்கல்பகான்னு ஸ்ருதியை கோட் பண்ணுறார் அடுத்தது சித்திதா சித்தார்த்த சித்தசங்கல்பகா சித்திதா சித்தி சித்தின்னா என்ன அரார்த்தம்னா கர்மா பண்ணுறவனுக்கு கர்ம பலனை கொடுக்குறார் சித்தித சித்திம் ததாதி இத்தி சித்திதா வரம் ததாத்தீதி வரத அது மாதிரி சித்திம் ததாத்தீதி சித்திதா காமம் ததாத்தீதி காமதா நீ விரும்பியதை கொடுக்கிறேன் நாம் விரும்பியதை கொடுப்பவர் ஆகையனால் சித்திதா சித்திம்ன என்ன அர்த்தம் ஃபலம் எனது கர்த்தியா ஸ்வதிகார அனுரூபத்தி அதாவது அவனவனுடைய தகுதிக்குத் தகுந்த மாதிரி அவனுக்கு வேண்டிய பலனை கொடுக்குறாராம் அவனுடைய திறமை உழைப்பு ஸ்ரத்தா பக்தி இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாருன்னார் ஆ சித்திம் பலம் சித்திம் சித்திம் பலம் சித்திம்னால் ஃபலம்னு போடுறார் சித்தி ஈஸ் ஈக்குவல் டு கர்மஃபலம் கர்த்தியா ஸ்வ அதிகார அனுரூபத்தாக தெரியும் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறான் ஒரு இடத்துல என்ன யார் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறான் என்ன ஆட்டிடியூடோடு வேலை செய்கிறான் எல்லாத்தையும் பார்த்து அவனோட பேக்ரவுண்ட் என்ன அவனுடைய நீடு என்ன இத்தனையும் பார்த்து தான் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு செய்வார் அது மாதிரி தான் இவர் எப்படி ஒரு க வந்து வேலை பார்க்குறவனுடைய அவனுடைய தகுதிகள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வேண்டியதை செய்கிறார்களோ அது மாதிரி பகவான் அது சைஹிரார் அதனால் சிதிதா அடுத்தது சித்திசான சிந்தே இது படிச்சோம் மோ சிதிஃபலம் சிதி ஃபலம் கத்திருக்கனு தீ சிதே கிரியையா சித்திசாதனா செயல் புரிவதற்கு துணை புரிகிறார் பகவான் அதாவது சித்தேகிறதுக்கு என்ன சொல்கிறார் கிரியாயாக கிரியாயாக சித்தேகே சித்தி சித்தி அதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அதனுடைய பலனை அடையறத்துக்கு பகவான் துணை புரிகிறார் நம்முடைய முயற்சிக்கு இறைவன் அருள் புரிகிறார் முயற்சி இருக்கிறவனிடத்தில் இறைவன் அருள் புரிகிறார் முயற்சி இல்லாதவனுக்கு பண்ண மாட்டார் அதனால் படிக்க படிக்கிறோம் இல்லையா தெய்வத்தான் ஆகாதெனினும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெய்வத்தால் ஆகும்னு அர்த்தம் தப்புன்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்லை தெய்வத்தான் ஆகாதெனினும் நான் என்ன அர்த்தம் அந்த இடத்துல முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால சொல்கிறார் அவர் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அது பகவான் சாதகனாக இருக்க நம்ம வந்து பகவானை பிரார்த்த நமக்கு நம்ம முயற்சியும் பண்ணுறோம் பிரார்த்தனையும் பண்ணுறோம் அந்த பிரார்த்தனைக்கு பலனை கொடுக்குறது யார் பகவான் தான் கொடுக்குறாரு ஆஹா சித்தேகே கிரியாயாக சாதகத்துவாத் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்க போய்தான் நம்ம வந்து ஒரு காரியத்தில் சித்தி அடைய முடியறது காரிய சித்தி இந்த பிள்ளையாருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் குரு காரிய சித்திம் ஒரு பிள்ளையார் புதுக்கோட்டையில் ஒன்று சொல்லுவார் வழக்கமாக சம்பத் சமதி குருவிகனராஜ வித்விம் குருவாரண விபன் நிவத்திம் மருந்து போய்டுது குரு காரிய சித்திம் அப்படின்னு வரும் சம்பத் சமிரும் குருவினராஜ வித்விம் குருவாரண விபன் நிவத்தி அதுக்கு அடுத்த அந்த அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்போ குரு காரிய சித்திம் அப்படின்னு முடியும் இந்த ஸ்லோகம் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி எடுத்துகிட்டு இருக்கும் அது இந்த கம்ப்யூட்டர் போய் தேடிகிட்டே இருக்கும் உள்ள சம்பத் சமிருத்தி குரு விக்னராஜா ஹே விக்னராஜா செல்வத்தை எல்லாம் விருத்தி பண்ணு வித்யாபிவிருத்தி சமணத்தை வச்சுன்னா என்ன பண்ணுறது அறிவு இல்லைன்னா ஆ வித்யாபிவிருத்தி குரு வாரணாசிய முகத்தை உடையவனே என்ன வித்யா அறிவ வளரு கல்வியைக் குடு விபநிவர்த்திம் அப்படின்னு வரும் அப்புறம் குரு காரிய சித்திம் வி விபத்தெல்லாம் வரப்படாது நடுவில் இடைஞ்சல்லாம் வர வரப்படாது அப்புறம் காரிய சித்தியக் குடு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் புதுக்கோட்டையில் எந்த பூஜையும் தொடங்குவோம் வழக்கமாக ஆ சித்தேகே கிரியாக யாக சாதகத்வாத்து சித்தி சாதனா சித்திக்கு உதவி புரிபவர் கர்மத்துக்கு பலனை கொடுக்குறவர் காரியம் பண்ணுறபோது ஒரு ஒரு கர்மாவை தொடங்குகிற போது பண்ணுறோம் நடுப்பு நடுப்புரை பண்ணுறோம் அடிக்கடி கையை கூப்பிக்கிறோம் சொல்கிறோம் அப்போ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது யார் ஏன்னா ஒரு கர்மாவை தொடங்கி ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் ம தலை இருக்கணுமே நடுப்புரை தலை சுற்றி எடுத்துன்னு என்ன பண்ணுறதுன்னா உட்கார ஓரமா சுகர் இறங்கி போயிடுத்து பித்திருக்கள்லாம் பரவாயில்ல முதல்ல உன்ன பார்த்துக்கோ ஆ சொல்லி ஆகணும் எதாவது குளுக்கோஸை போட்டு சாப்பிடலாமா போடாதா அது அடுத்த நான் தர்ப்பணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இப்படி இப்படி மயங்கி போயிட்டேன் அப்படின்னா நீர் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது அப்போ என்ன பண்ணுறதுண்ணா எதாவது காஃபியில் சர்க்கரையை போட்டோ ஜூஸை போட்டோ அது வந்து என்ன ஆபத்து தருமம்னு எல்லாம் இருக்குது சாஸ்திரத்தில் எல்லாம் ஒத்துழைக்கணுமே அதனால் கர்மா பண்ணி முடிக்கிற வரைக்கும் சரீரம் வந்து அதுக்கு தான் வந்து அடிக்கடி சாத்தியா சாந்தி சாந்தி சாந்தி அதெல்லாம் சாந்தி ஹி அஸ்து புஷ்டிஹி அஸ்து புண்ணிய ஆச்சனத்திலே சொல்லிவிட்றாரு முடிக்கிற வரைக்கும் எனக்கு உடம்பில் புஷ்டி வேணுமே இப்போ விரதம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு முதல் நாள் ராத்திரிலேருந்து விரதம் இருந்தான்னா கால் வயசாக எடுத்துன்னு வச்சுக்கோடேன் அப்புறம் உடம்பில் எனர்ஜி எங்கே இருக்கும் சரி அடுத்தது சித்தி சித்திசாதன முடிஞ்சு போயிடுது அசேய பிரமேயாத்மா விஷிஷ்டிஷ்டுச்சி சித்தாத்தித்தல்பிதித சித்திசாதன ஒன்பது நாமக்களுக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் இனி அடுத்தது விராஹீ விரபோ விஷ்ணு விவிணுோதர வனச்ச விவிக்ரத்தவரை எல்லாம் வக்காரந்தா நல்ல வஷாஹி வஷாஹிணே நம விரா நம விஷ்ணே நம விரப்பணே நம வஷோதரா நம வாய நம வன நம விவி நமதிசாக நம இங்கேயும் ஒம்பது நாமாக்கள் இருக்கு படிக்கலாம் விரா தர்ம புண்ணியம் தசசா தமியாத் ஷிரூத்த சேஷாஹீ इत्यत्र, வஷா இ சிிபிப் இது ட் பிரயோ அதெல்லாம் இவர் தான் சொல்லுவார் தாரக பிரம்மானந்தார் விஷஹான்னா என்ன அர்த்தம் தர்மஹா விஷாஹிங்கிறதுக்கு சொல்கிறார் விஷஹான்னா என்ன விஷா இஸ் ஈக்குவல் டு தர்ம தர்மஹான்னா என்ன அர்த்தம்னா கிரியாவா கிரியாபலமா அப்படின்னா புண்ணியம் ஏன்னா தர்ம கிரியா தர்மபலம் தர்மங்கிறது புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய செயல் வேதத்தில் சொல்லியிருக்கிறத செஞ்சால் அதுக்கு பேர் தர்மஹான்னு பேர் நாமளாக என்னத்தையாக பண்ணினா அதுக்கு பேர் தர்மஹான்னு பேர் இல்லை சொல்லியிருக்கிற கர்மாக்களை பண்ணுறது அதுக்கு பேர் கர்மா அது தர்ம கர்மாவை தர்மகர்மா தர்மத்துக்காக பண்ணுற கர்மா தர்மஹா தர்மஹான்னே பேர் தர்மத்துக்காக பண்ணுற கர்மத்தையும் தர்மஹாம்போம் தர்மத்துக்கு அந்த தர்மத் தர்மத்துக்காக பண்ணுற கர்மம்னா தர்மத்துக்காகங்கிறத எதை கேட்குறதுன்னா புண்ணியம் ஏன்னா புண்ணியந்தான் சுகம் கொடுக்கும் புண்ணியந்தான் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார் ஊழியல் சொல்கிறார் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடியும் நமக்கு சுறுசுறுப்புக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் என்ன காரணம்னு கேட்குற சொல்கிறார் அது வந்து கர்மானு விட்டார் என்னெல்லாம் கனெக்ட் பண்ணுறா பாருங்கள் நமக்கு இருக்கிற சுறுசுறுப்புக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் நல்ல புண்ணிய கர்மா வேலை செஞ்ச ஆரம்பித்தா சுறுசுறுப்பு வந்துவிடுவான் பாபகர்மா வேலை செய்க ஆரம்பித்தால் சோம்பேறித்தன் வந்துவிடுவான் ஆகு ஊழால் இன்பத்தை ஆக்கி தருகின்ற ஊழால் என்னென்னா அசைவின்மை தோன்றும் அசைவின்மைனால் என்ன அர்த்தம் சும்மாவே இருக்க மாட்டான் இங்கே இந்த சேரத்துக்கு அங்கே வைப்பான் அந்த சேரத்துக்கு இங்கே வைப்பான் எதையாக பண்ணிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லாட்டி பேசின்னு இருக்கணும் எதா பண்ணிட்டுருணும் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை இல்லை அந்த து இன்பம் போகிற ஊழ வந்துடுத்துன்னு அந்த சந்தோஷம் போகிற ஊழல் வந்துவிடுத்துன்னா சோந்து தோன்றும் மடி இது ரொம்ப ஆழமான சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பை வச்சு கர்மாவை ஜட்ஜ் பண்ணிவிட்றாரு நிறைய பேர் சொல்கிற மாப்பிள்ள கல்யாணம் அப்புறம் வேலையே செய்ய மாட்டேங்கிற அப்படியே உட்காந்துகிட்டே இருக்கார் இப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது சுவாமியோட என்ன ஏதோ டிப்ரெஷன் ஆஃபீஸில் என்னோ சொல்லிவிட்டா அது பண்ணி விட்டா என்னத்தையோ சொல்கிறேன் ஒரு ஒருத்தரும் சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் கேட்ட எதை படிக்கணுமோ அதை படிக்காமல் இதை படித்து மாட்டின்னு விட்டாளேன்னு படிக்க வேண்டாம்னு சொல்ல இதையும் படித்து அதை படித்திருக்கப்படாதோ அதை மாத்திரம் படித்து எல்லாம் வந்து கேரியர் அப்படி பெருமை பேமே பணத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா ஆனால் வந்து மனசை எப்படி வச்சுக்கணும் தெரியல உணர்ச்சிகளை எப்படி கையாளணும் தெரியல அதனால் என்னாச்சுன்னா ஜோசியர் தான் கதி என்ன பண்ணுறது இவ்வளவு சாஸ்திரங்கள் இருந்தும் இவ்வளவு லிட்ரேச்சர் இருக்குது இத்தனை மகான்கள் இருக்கா இருந்தும் இப்படி இருக்கணும்னா என்ன சொல்கிறது விசேஷ மாயதான் கவர்மெண்ட்டுக்கும் என்னென்ன அது செக்குலர் கவர்மெண்ட் இதெல்லாம் டீச் பண்ணால் அவ்வளோதான் ஒரு சரஸ்வதி ஸ்துதி பண்ணிணாலே கத்துறான் தமிழ்நாட்டை ரொம்ப விசேஷமாக கத்துகிறான் அதுக்கு தான் கூட்டம் ஜாஸ்தியாகவும் இருக்குது ஆ இதெல்லாம் நம்ம ப படித்து பார்த்தா தான் தெரியும் என்னுடைய மகிமையெல்லாம் வாசிக்க வாசி இந்த தர்மஹாங்கிறதுக்கு சொல்ல வரேன் விஷஹா பொதுவாகவே விஷஹான்னு சொன்னால் இந்த இது காலையே சுவாமி வந்து சிவபெருமான் வந்து ரிஷபத்து மேலே இருக்கார்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுவார்னா தர்மத்தின் மீது இறைவன் இருக்கிறார் அறத்தின் மீது ஆண்டவன் விளங்குகிறார் அறத்தின் வழியாக ஆண்டவனைப்பார் நந்தியோட கொம்பு அது தர்ம தர்மரூபம் இந்த நந்திக்கு பேரே தர்மரூபம்னு சொல்லியிருக்கு அது ஜீவாத்மா தர்மரூபி ஆ தர்மஹான்னா என்ன அர்த்தம் இந்த காண்டெக்டில் புண்ணியம்ங்கிறார் புண்ணியந்தான் வாழ்க்கையை பிரகாசப்படுத்துகிறதாம் ததேவ அகஹா பிரகாஷ சாதர்மியாத் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கான்னா என் பிரகாஷமாக இருக்கான்ப்பா அப்படியே வந்து ஜொலிக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறான் அப்போ ஜொலிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா புண்ணியம் வேலை செஞ்சுட்டுருக்குன்னு அர்த்தம் அஹஹான்னா இந்த இடத்துல அஹஹா ஈக்குவல் டு பிரகாஷா இத்தியர்த்த அஹ் யாதசாக பிரபுதி விஷாக அகஹான்னா சாதாரணமாக பகல்னு அர்த்தம் ஆனால் எ எதனால் வந்து விஷாகா விஷாஹி விஷாஹி ததேவகா அது என்ன சொல்கிற துவாதச அகப்பிரபிருத்தி விரஷாகா பதினோரு பகல் கொண்டது பேர் விரஷாகஹான்னு பேர் பன்னெண்டு அந்த பன்னெண்டு பகலை பன்னெண்டு பகலை உடையவனாக இருக்கிறார் வஷாஹாஹீ சி வஷாஹ் அதி சா வீ வீன்ணாணா கரீ கரிண கரிண கரின்னு சப்தம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி என்னென்னு கே தெரியாதுன்னு கேட்டுறாங்க ஏற்கனவே நாங்கள் தூங்கிட்டுருக்கோம் சுவாமிஜி நீங்கள் வேறு கறி கிரி புரியா சொன்னேன்னு வச்சுக்கோங்கல அது அதாவது இதில் ஏதோ சு இதெல்லாம் இருக்குது அதாவது பதினொன்று பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு துவாதசாக பிரபுத்தி விரஷாகஹான்னு ஒரு இது விஷாகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பன்னெண்டு நாள் 12 பகல் நவராத்திரி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி துவாதசாக ஏகாதசேகினிம்பா பதினோராவது நாளுக்கு அக அகனி அது வந்து அது வாயிடுத்துது ஆ அதுக்காக வேண்டி என்ன சொல்லுவோம் ஏகாதசி தசாகம் வாரத்தில் இன்றைக்கிம்பா தசாகம்னால் என்ன பத்தாவது நாள்னு அர்த்தம் ஆ அகஸ்ட் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது நாள்ங்கிற அர்த்தம் இருக்குது நாளில் இதுவும் டே டைம் நாட் நைட் டைம் இந்த டே டைம் வந்து என்ன பிரகாஷமாக இருக்குது அது மாதிரி புண்ணியம் பிரகாஷமாக இருக்குது அந்த வாவ் கொடுக்கல சங்கராச்சர் ஏன்னா ததேவ பிரகாசார்மே துவாதாக பிரபுதி சக அஸ்ஸிய அஸ்தி இது விஷாகின்னு பன்னெண்டு நாட்கள் செய்யப்படுற எதாவது புண்ணிய கர்மாவாக இருக்கலாம் நான் இன்னும் பார்த்துட்டு சொல்கிறேன் அதில் விஷயங்கள்லாம் இருக்குது மணியாயிடுத்து நான் இந்தளவில் இன்றைக்கி நிறைவு செய்கிறேன் இதோட விஷயத்தை இன்னும் தெளிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அனைம் நி புருஷோத்தமம் நமஸ்தனன் சகசிரமூர்த்திசிபாஹ்நா புருஷா சாஸ்வ சகசிரோட்டிதாரிணே நமகோவிந்தமீரம் சத்நராஜி